வணக்கம் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நானுங்கள் அனு நேற்றைய கேள்விக்கு அனுபதில்கள் இதோ ஒன்று காகிதமில்லாத நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் இந்திய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறியுள்ளது இரண்டு கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் ஒரு மாநில சட்டசபையில் தேசிய கீதம் நாகாலாந்துவில் இசைக்கப்பட்டது மூன்று சவுதி அரேபியா நாடு சமீபத்தில் பெண்களை தனது ஆயுதப்படையில் சேர்க்க அனுமதித்துள்ளது இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் 2. C. R. Y. என்பதன் விரிவாக்கம் என்ன 3. I do what I do என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்